ஒருவரும் கெட்டு போவதை விரும்பாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு ஒவ்வொருவரும் என்பது ஒவ்வொருவரும் முக்கியம் சிக்னிபிகண்ட் சிங்கிள்ஸ் ஆதாரமாக லூக்கா பதினைந்தாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்களை வாசிக்கிறேன் சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது பரிசேகரும் வேதபாரகரும் உருமறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள் அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒரு மனிதன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரிய மாட்டானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பா நல்லவா அதுபோல மனம் திரும்ப அவசியமல்லாத தொன்னூற்று ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டாகிருக்கிறதை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மட்டுமல்ல ஒரு பெண் பத்து வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கவனமாய் தேடாமல் இருப்பாளோ கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதைகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூற வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவை நீமித்தம் கடவுளுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான் அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான் இந்த சம்பவத்தை நாம் அறிவோம் இன்றைய மனப்பாட வசனமாக மத்திய பதினெட்டாம் அத்தியாயத்திலிருந்து பதினாலாம் வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் பெருவுளம் «It is not my heavenly father's will that even ஒன் ஷுட் பரிஷ் காலத்தில் அவரை போல் அதிக வேலை பழு இருந்தவர் எவரும் இல்லை எனலாம் அவருக்கு வேலை அதிகம் இருந்த வேலையோ மிகவும் கொஞ்சம் எப்போது பார்த்தாலும் அவரை சுற்றி கூட்டம் ஆனாலும் தனிநபருக்கான அவருடைய அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் குறையவே இல்லை எடுத்துக்காட்டாக யோவான் சுவிசேஷத்தை பாருங்கள் முதல் அத்தியாயத்திலே பிலிப்பு பேதுரு நாத்தான்வேல் ஆகிய தனி நபர்களோடு அவர் நேரம் செலவிடுகிறார் இரண்டாம் அத்தியாயத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த கானா ஊரில் உள்ள மணவீட்டில் உள்ள வேலைக்காரரோடு நேரம் செலவிடுகிறார் மூன்றாம் அத்தியாயத்தில் அது இரவு வேளையாக இருந்தாலும் நிக்கோதேமு என்கிற ஒரு யூத பண்டிதனோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நான்காம் அத்தியாயத்தில் அவ்வளவு கலைப்பா இருந்தும் அந்த சமாரிய பெண்ணோடு அவளுடைய ஆன்மீக தேவையை குறித்து உரையாடி கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அத்தியாயத்திலே உதவியே இல்லாமல் அத்தனை ஆண்டுகள் கிடந்த ஒரு திமிர்வாத காரனுக்கு அவர் அன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் மீதி அத்தியாயங்களை நீங்களே படித்து பாருங்கள் சிலுவையில் கூட அவர் ஒரு நபரை பரதேசுக்காக ஆதாயம் பண்ணினார் தனிநபர்களை குறித்த அவருடைய கர்ச்சனை தனிநபருடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் பின்பற்றுவருடைய மனதிலே ஆணித்தரமாக பதிப்பதற்காக இயேசு நான் வாசித்த இந்த லூக்கா பதினைந்தாம் அத்தியாயத்திலே மூன்று ஓமைகளை அடுத்தடுத்து சொன்ன மேய்ப்பெனுடைய நூறு ஆடுகளிலே ஒன்று தொலைந்து போகிறது பத்து வெள்ளிக்காசுகளிலே அந்த பெண் ஒரு வெள்ளிக்காசை தொலைக்கிறாள் ஒரு தந்தையின் இரு மகன்களில் வன் எங்கயோ போய்விடுகிறான் ஆனால் இம்மூவரும் தொலைந்ததை கண்டுபிடித்த உடனே தங்களோடுள்ள அத்தனை பேரையும் கைதட்டி கூட்டி அவர் சந்தோஷப்படுகிறார் இது நாம் அறிவது என்ன ஒரு சதவீதமோ தொலைத்தது ஒரு சதவீதம் அந்த பெண் தொலைத்தது பத்து சதவீதம் அந்த தந்தை தொலைத்தது ஐம்பது அது காரியம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முக்கியம் திருப்பணியாளன் என்றால் யார் தெரியுமா அதற்கு ஒரு டெபினிஷன் ஒரு வரையறை கொடுக்க வேண்டுமானால் எழுந்து போனதை தேடி செல்கிறவனே திருப்பணியாளன் நம்முடைய இந்தியா தேடுவோர் நிறைந்த நாடு தொலைத்தவர் கடவுள் தொலைந்தவன் மனிதன் தொலைத்தவர்தான் தொலைந்ததை தேடி வர வேண்டும் ஆனால் இந்திய மதங்களோ தொலைத்தவரை கண்டுபிடிக்க தொலைந்த மக்களை அங்குமெங்கும் துரத்துகின்றன விளைவு முப்பத்தி முக்கோடு தெய்வங்கள் ஆனால் இறைவன் இயேசு மனிதனை தேடி வந்தார் என்பதே திருமறை கூறும் உண்மை இன்னும் பாருங்கள் ஒரு நாளை இயேசு கிறிஸ்துவை சுற்றி அத்தனை திரளான கூட்டம் நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சகை ஒரு மரத்தின் மேல ஏற வேண்டியதாயிற்று ஆனால் இயேசு அவனுக்காக அங்கு நின்று அவனை கூப்பிட்டு இன்றைக்கு ஒன்று வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொன்ன கூட்டம் இருந்தாலும் ஒரு தனிநபரை குறித்த கர்சனை அவருக்கு குறைந்து போகவில்லை சமுதாயத்தின் எல்லா துறைகளிலும் தேடுவோர் இன்றைக்கு நிறைய இருக்கின்றனர் சமூக அந்தஸ்து எதுவா மனிதனுடைய தேவை ஒன்றுதான் அவனுடைய ஆன்மீக மீட்பு அந்த பிழிப்பு நகரிலே ஒரு சிறை அதிகாரி பணி சிறை அந்த அங்கே அவன் இருந்து இருந்ததே சிறை கைதிகளை திருத்துவதுதான் அவனுடைய பணி ஆனால் அவனே திறந்தாமல் இருந்தான் ஊழியக்காரரை திருப்பணி விடையாளரை பார்த்தவுடனே மீட்படைய ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான் ஒவ்வொருவரும் முக்கியம் எல்லாரும் முக்கியம் என்று சொல்வது ஒரு ஒன்று ஆனால் ஒவ்வொருவரும் முக்கியம் என கற்றுக்கொண்டால் தான் நாம் இயேசுவை போல் உண்மையான ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும் உண்மையான இயேசுவின் தொண்டனாய் மாறுவதற்கு முதல் படி ஒவ்வொருவரும் முக்கியம் என்று கற்றுக்கொள்வதே சந்தியாகு ஐயர் மதுரையில் உள்ள சந்தியாகு ஐயர் என்பவர் கீர்த்தனையிலே நம்ம எல்லாரும் அடிக்கடி பாடுகிற அந்த பாட்டு தாசரே தரணி அதிலே அவர் விதமான ஒரு கவியை ஏற்றி இருக்கிறார் மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம் ஊக்கமாக ஜபித்திடுவோம் நாம் முயன்றோம் நாம் உழைத்திடுவோம் நாம் ஜெயித்திடுவோம் ஒருவர் கூட நெறித்தவரை போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழா நல்லாண்டு அருமையான வேலைக்காக நாளுமே துதிக்கிறோம் ஒவ்வொருவரும் முக்கியம் என்பது உம்முடைய தாற்பரியமாக உங்களுடைய திருச்சித்தமாக உங்களுடைய குமாரனுடைய பாணியாக இராதிருந்திருக்குமானால் கர்த்தே இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் எங்களிலே பலரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது எத்தனையோ பேர் இருந்தாலும் நீர் எங்களை குறித்த கரிசனை நீர் ஒருபோதும் விட்டுவிடாத எங்களை தேடி வந்தீரே தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே ஆண்டு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அவ்வளவு கரிசனையா இருந்திருக்கும் பொழுது நாங்களும் ஆண்டு வரே உண்மை அறியாத ஒவ்வொருவர் மேலும் அதே கரிசனையை காட்ட ே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாச உணர்வையும் கரிசனை நிறைந்த ஒரு உள்ளத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் மண்டாடி கேட்கிறோம் கூட்டங்களை பார்த்து தனிநபர்களை அசட்டை செய்கிற இந்த காலத்து நாகரிகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் ஒவ்வொருவரும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனதில் ஆணித்தரமாக அந்த சத்தியத்தை நீர் பதித்தருளாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே